வணக்கம் மே ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கவுன்சில் ஃபார் த இண்டியன் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ் போர்டு எனும் இந்திய பள்ளிச் சான்றிதழ் தேர்விற்கான மன்றம் புதுதில்லியில் அமைந்துள்ளது இரண்டு ஆல் இண்டியா புட்பால் பெடரேஷன் எனும் அனைத்து இந்திய கால்பந்து கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறுவப்பட்டது மூன்று சீனா தலைமையிலான பெல்ட் மற்றும் சால்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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாரதி கல்லூரியின் முதல்வர் யார் இரண்டு அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யார் மூன்று சர்வதேச நடன தினம் என்று கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி